நற்றினையின் அறிவு மஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நாம் எதை பற்றி பேசி தெரிஞ்சுக்க போகிறோம்னா அஞ்சல் முத்திரைகள் அதாவது போஸ்டல் மார்க்கிங்ஸ் இல்லாட்டி போஸ்டல் கேன்சலேஷன் தான் சொல்லுவோம் அஞ்சல் முத்திரைகள் எப்போ தொடங்குச்சுன்னா அஞ்சல் தலைகள் வெளியிடுறதுக்கு முன்னாடியே அஞ்சல் முத்திரைகள் வந்து இருந்திருக்கு சரி அஞ்சல் முத்திரைனா என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் நான் போஸ்டேஜ் டியூ ஸ்டாம்ப்பை பத்தி பிப்ரவரி ஏழாம் தேதி பேசும்போது ஒரு தபால் நடைமுறை ஒன்று வந்து சொல்லியிருந்தேன் அதை கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு தபால் அனுப்பினோம்னாலும் அதை அனுப்புறவர் ஒருத்தர் இருப்பாங்க அதே போல அதை வாங்கறதுக்கு வந்து ஒருத்தர் இருப்பார் இல்லையா இதுல அனுப்புறவரு அவரோட தபாலில் எடைக்கு தேவையான மதிப்புள்ள அஞ்சல் தலையை ஒட்டி தபால் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புவார் இந்த போஸ்ட் ஆஃபீஸில்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 postal history கலெக்ஷனுங்கிற பேர்ல வந்து சொல்லுவோம் ஒரு சாதாரண postal cancellation, இதில் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி நீங்க ஈஸியாக அதை எடுத்து சொல்ல முடியாது பல விஷயங்கள் வந்து இதில் இருக்கு, முதலாவது போஸ்ட் ஆஃபீஸ் branch, உதாரணத்துக்கு காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் இப்படி தலைவர்கள் விஞ்ஞானிகள் பிறந்த இடங்களில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்